அவர் வரம்பு மீறுவதையும் அவர்கள் அவரை நீங்கள் அழித்து விட்டீர்கள் அல்லது அந்த மனிதரின் முதுகை ஒடித்து விட்டீர்கள் என்று கூறினார்கள் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று